என்ன சோதிமாமா திடீர்ல போடுறிய பிராண்டட் ஆப்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிய எல்லா இதுலயும் என்னாச்சுலயும் வருது இந்த வாட்ஸ்அப்ல வந்து நிறைய பேர் வந்து சரியா வரல அப்பப்ப கட் ஆயிருது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நம்ம ஒழுங்காக தான் அனுப்பிச்சிக்கிட்டுருக்குறோம் ஆனால் அவங்களுக்கு வந்து போய் சேர மாட்டேங்குது அதுக்காகத்தான் ஒரு யோசனையில் இருக்கிறேன் இல்லையா இல்லை எனக்கெலாம் நல்லா வந்துகிட்டு இருக்கேன் எனக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே உனக்கு வருது ஒரு சில வள்ளு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்குதான் இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா த டெலகிராம் அப்படின்னு ஒரு ஆப்ஸ் இருக்குடா அதில் அனுப்பிச்சு பார்த்தா அதில் நல்ல ஈஸியாகவும் இருக்குது அனுப்புறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது அதனால் அது இனிமேல் அதில் அனுப்பலாமான்னு ஒரு ஐடியாடாடாடாடாடா சும்மாவே இருக்க மாட்டேமாம்மா நீங்கள் என்ன தியாச்சும் உன்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே ஏன் உங்களுக்கு அது அடா அதுக்கு இல்லடா இந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது இதுல வந்து அந்த மாதிரி இருக்காதுன்னு தோணுது சரி இதை பண்ணி பாக்கலாம் வேற என்ன இப்பத்தான் ஏகப்பட்ட குளறுபடியெல்லாம் பண்ணி அத்தை இத்தையும் போட்டு குழப்பி ஒரு முடிவுக்கு வந்து ஒழுங்கா போய்கிட்டு இருக்கு ஏன் அத போய் கை வைக்கிறீ அதுல போயி அதே சொல்றேன்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இதுல அது இருக்காதுன்னு தோணுது அதனால இதை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது சரி அதுக்கு என்ன பண்ணணும்ப்பா அதுக்கு இப்போ இந்த கீழே வந்து ஒரு லிங்க் பெயில் ஒன்று அனுப்பியிருக்கேன் பாரு இதை எடுத்து இதில் வந்து கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது போய்ட்டு டெலகிராமில் ஓப்பன் ஆயிட்டு அந்த லிங்க் பயில் காட்டும் அதில் கிளிக் பண்ணால் நட்டின ஆட் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு கூடுதல் வசதி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீ நண்பர்களை சேர்க்கிறானு வச்சுக்கோ உள்ள நட்டினில் சேர்க்கணும் ஏன் அவங்களுக்கு இந்த லிங்க் பேர் அனுப்பிட்டீங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணிட்டு நட்டினில் அவங்களே சேர்ந்துக்கலாம் அட கொஞ்ச நாள் கேட்கறாங்க நட்டினில் வர்ற எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல இது என்னடா பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு நினைச்சா அவங்களே அதுலேருந்து வெளியில் போயிடலாம் அதாவது உள்ளே வர்றது அவங்க விருப்பம் வெளியில போகிறதா அவங்க விருப்பம் இதை யாரும் வந்து கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை இதுக்காக நட்டினைக்கு அவர் எந்த எதுவும் இன்ஃபார்ம் பண்ணனுங்கிறதுலாம் கிடையாது அந்த மாதிரி இதில் ஒரு வசதியா இருக்கா அடையப்பா இது நல்லா இருக்குதே மாமா அப்படின்னா ரொம்ப வசதியா இருக்குமே அது ஆமாடா அதுக்காகத்தான் சொல்கிறேன் இது கொஞ்சம் நல்லா இருக்கிற தோணுது அதனால் அந்த லிங்க் போய் அனுப்பியிருக்கிறேன் இதை என்ன பண்ணும் உன் நண்பர்களுக்கெல்லாம் எல்லாரும் வந்து இதில் ஆட் பண்ண முடியுதா அவங்களுக்கு எப்படி இருக்குது சௌகரியமாக இருக்கா இல்லை இதில் வேறு எதுவும் பிரச்சனை கிட்டிருக்கா அப்படிங்கிறத அந்த கருத்தில் சொல்ல சொல்லு அதை நம்ம இது நல்லா இருக்குது எல்லாேருக்கும் உபயோகமாக இருக்குது அப்படின்னா நம்ம தொடர்ச்சியை இதில் அனுப்பலாம் அந்த தகவல் உன்ட்ட சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன் சின்ன அவசரம் ஒரு வேலை ஒரு வேலையை இருக்கேன் சரி உன்ட்ட சொல்லிட்டு போகலாம்னு தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடு சரியா சரி மாமா நல்ல விஷயமாத்தான் தெரியுது அதான் நீங்க சும்மா இருக்க மாட்டேங்களே ஏதாவது ஒண்ணு பண்ணாலும் உறுப்பினர் சரி பாப்போம் இந்த விஷயம் எந்த அளவுக்கு தான் ஒர்க் அவுட் அதுன்னு பாப்போம் சரி நான் மாமா பாத்துட்டு சொல்றேன் மாமா சரிப்பா பாத்துட்டுப்பா பாத்துட்டு சொல்லிப்பா நான் கிளம்புறேன்